सर्वमंगला ஸ்ரீகாந்தோ மாதோஜமோஸ்தந்தே குஞ்ஜரானா தேவீஸூயுதை சா வசத்து ஜிஹாபிரீ வராங்க முதிரா கரெக்டீம் கமல बालार्क प्रतिभां त्रृने भजे हम्यां भुवनेश्वरी मंगलमांगल्ये शिवे सर्वासाधि शरण्येत्र्यंके गौरी नाराजि नमोस्तु सृष्टिस्थि शक्ति भूते सनातनी गुणाश्रये गुणमजे नाराजि नमोस्तु ீ பணேர நமோஸ்து மாதே நமஸை நமஸை நமஸை நமோ நம ஸ்ரீதிணூர் சுந்திராயத்திர ீங்கஷத்திரேஷிக்காபி வித்தியை ஸ்ரீதத்தம்ஷ்ணம் சதாசிவேந்திரமுனிப்பூன் சனோஸ்மேவா மேவச்சமே மேவிரவிணம் மேவே ஓ நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ மஹோருளவரோ வாஹமஸ் பிரான்தனை வபியலோகோஸ் புனர்புஷாசி காமஜனியன் பீவ்வா சர்வன் விஷேஷான்ஸ்வீதி மதுர மாய மாயா சூலீயம் பரம தன்னதீ ோ விஷ்ராமவிஜவிஷன் பிரச்சோான்ஸ்வின் பச்சம விபவன் ஜோதிஷாஸ்வேன சூஷ்மா சர்வா விஷேஷான் விகத்துண ஆமசீய அஜமோகாபை प्रापदेकं धर्म ग्राहि அகதி ஜதிபே விவித விஷய முதே கஷா பிரணத்தய விமையை ஜலனே தரஸூத்தமனிய ஜன பரமருமம்னாலோகாச மோஹா மஜ்ஜோன்மச்சோரேஜனோ தன்வாசனே மேயாப்மோ தௌ பாவன வினு சர்வாவை நமஸ்தேற்றோன்முக்தாரை கசுசம் வேதரை நன்றாக வணங்கிக் கொண்டு மாண்டூக்கிய உபனிஷத் அத்வைத பிரகரணத்தில் உள்ள ஸ்லோகங்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம முயற்சியை மேற்கொள்வோம் உபனிஷத் மந்திரங்கள் எல்லாம் மாண்டூக்க உபனிஷத் மந்திரங்கள் மொத்தம் பன்னிரண்டு தான் ஆனா அந்த மந்திரங்களை கார்களினுடைய உதவியினால தான் அதனுடைய தாத்யத்தை புரிந்து கொள்ள முடிகிறது ரொம்ப ரொம்ப சுருக்கமாக இருக்கு அதனுடைய கருத்தை உள்ளார்த்த கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தௌடபாதாச்சாரிய இந்த நாலு பிரகரணங்கள்ல தத்துவங்களை எல்லாம் நன்றாகவே பிரதிபாதனம் பண்ணுகிறார் பிரதிபாதனம்னா விளக்கி சொல்ற ஏழாவது மந்திரத்தில் நாம பார்த்துருக்கோம் ஒரு கருத்து நாந்த பிரம் நிஷ்போய் பிரம் நனம் ந் அம் அவாரியம் அகிராஹியம் அலட்சணம் அச்சித்தியம் அவியத்ம பிரத்தயசாரம் பிரபஞ்சோமம் ஷாந்தம் சிவம் அதுவைத்திய சாத்மா சவிஞ்ய இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் நம்ம பார்த்தோம் இதுக்கு நல்லா நன்றாகவே விளக்கத்தை நாம பார்த்தோம் இந்த உபனிஷத்துடைய தாற்பயம் என்னன்னு புரிய வைக்கிறதுக்காக ஆகம பிரகரணம் பொதுவா சாஸ்திரத்தினுடைய கருத்தை சொன்னார் உபனிஷத்துடைய விஷயம் என்ன அப்படிங்கறத விளக்கி சொன்னார் ஆகம பிரகரணத்துல அப்புறம் வைத்திய பிரகரணம் அப்படின்னு ஒரு பிரகரணம் பார்த்தோம் கணேசியா அதுல வந்து பிரபஞ்சோபம் அப்படிங்கிற அந்த ஒரு பதத்துக்கு மாத்திரம் விளக்குன்னு சொன்னார் ஆக வைதம் சர்வபாவானா இந்த ஜகத் மித்யா காரியம் ஜகத்து மித்யா மித்யானா நமக்கு தெரியும் இது பொய்யும் இல்லை உண்மையும் இல்லை இதுக்கு மதிப்பு தர வேண்டியதும் இல்லை தர்மத்தை அனுஷ்டிக்கணுமே தவிர அந்த தர்மத்துக்கும் நாம மதிப்பு தர வேண்டிய அவசியம் இல்லை ஜாகிரதையா புரிஞ்சிக்கணும் மதிப்பு தராமத்தை கிடப்பிடிக்கிறது அது பழகின்ற வரணும் தர்மத்தை விடவும் கூடாது தர்மத்தில் அபிமானமும் இருக்கக்கூடாது தர்மத்தை பத்தின ஸ்வரூப ஞானமும் வேணும் தர்மத்துக்கு யதார்த்த ஸ்வரூபம் என்னது வைதத்தியம் அனிர்வச்சனீயம் அப்போ இந்த பிரபஞ்ச உபசமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாம் பிரம்மன்ல கிடையாது ஆத்மா அல்லது பிரம்மன்ல பிரபஞ்சம் கிடையவே கிடையாது கிடையவே கிடையாதுனாலதான் சொல்ல வேண்டியிருக்கு இல்லவே இல்லைன்னா இல்லவே இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற மாதிரி தெரியறதுப்பா இந்த பிரபஞ்சம் ஆனா வாஸ்தவமா பிரம்மல்ல பிரபஞ்சம் கிடையாது வைத்தியம் அதெல்லாம் நம்ம வைத்திய பிரகரணத்துல பார்த்துட்டோம் ஆனா மேலும் இந்த பிரகரணம் தொடங்கப்படுகிறது அத்வைத பிரகரணம் அதுல இன்னொரு பதம் இருக்கு பிரபஞ்சோபசம சிவகா அத்வைதா பிரபஞ்சோபசம சிவோத்வைத ஏவம் ஓங்காரஹா ஆத்மானம் சம்விசதி அப்படின்னு கடைசியில மந்திரத்துல பார்த்துருக்கோம் எல்லாம் ஞாபகம் இருக்கணும் உபனிஷத் மந்திர ஞாபகம் இல்லை இந்த வியாக்கியான போக புனிஷத் மந்திரம் எல்லாம் ஞாபகம் இருக்கணும் இதுக்கு முன்னால சொன்ன பல விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துல நமக்கு இருக்கணும் இல்லைன்னு சொன்னா இந்த வகுப்பு வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் அவங்களோட பாடம் நான் அதை பத்தி ரொம்ப சொல்ல போறேன் அப்ப இந்த அத்வைத சப்தம் இருக்கு பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் ஏழாம் மந்திரத்திலே இருக்கு கடைசியே இருக்கு அத்வைத்தம் அந்த பதம் இருக்கு அதற்கு விளக்கமாக சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு கோணத்துல விளக்கம் முகவரை சொல்றேன் இதெல்லாம் என்னத்துக்கா இந்த அத்தியாயம் இந்த அத்வை பிரகரணம் தொடங்கப்படுகிறது பிரகரணம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தெரியணும் இல்லாட்டாலும் நான் சொல்லிடுறேன் பிரகரணம்ங்கிறது வந்து ஒரு ஒரு சிறிய விளக்கு நூல் மாறி தனியா அதுக்கு நிறைய தமிழில் சொல்லணும்னா சார்பு நூல்னு சொல்லுவாங்க தமிழில் சார்பு நூல் புடைநூல் வழிநூல் முதல் நூல் அப்படின்லாம் பேர் இப்ப கைவல்ல நவனிய தமிழ்னா முதல் நூல் அதை நேரடியாக எழுதப்படுது ஆனால் அவருக்கு சாஸ்திரம் உள்ளுக்குள்ள இருக்கு அதை வச்சுக்கொண்டு அவர் எழுதியிருக்காரு அப்புறம் அதை மொழிபெயர்த்து ஒரு அதனுடைய கருத்தை சொல்றது அப்படியே வழிநூல்னா அது அப்படியே மொழிபெயர்க்கிறது அது வழிநூல்னு பேர் சார்பு நூல்னா அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து விசேஷமா விளக்கி சொல்றது அதுக்கு பேரு சார்பு நூல் தேச சம்பத்தம் ஆகும் பிரகரணம் நாம பிரகண பிரகரணா இது பிரகரணம் பதத்துக்கு விளக்கம் இப்ப நம்ம அத்வைத்த பிரகரணம் பாக்குறோம் இதுல அத்வைதம் விஷயத்தை எடுத்து விளக்கி சொல்றம்னு இதுக்கு பேர் விளக்கிற பகுதி அப்ப பிரபஞ்சோபசமம் அப்படின்னு சொன்ன போது அந்த வைத்தனத்துல என்ன பண்ணியா சொல்லிட்டோம் ஆனா பிரம்மன் பாடம் நடக்கிற போது என்ன சொல்றோம் ஜெகத் காரியம் பிரம்மன் காரணம் அப்படின்னு சொல்றோம் பிரம்மன் காரணம் ஜத்தும்ம காரணம் ஜகத்யம் ஜகத்யத்தை நம்ம நிஷேதம் பிரம்மன காரணம் சொன்னோம் ஆனா காரணம் உண்மை இல்லைன்னு இந்த அத்தியாயத்தில் நிரூபிக்கப்பட போறது பிரம்மன் காரணம் இல்லை உபதேசத்துக்கா சொன்ன உபதேச படிச்சோம் கடைசிய உபதேச உண்மையை தெரிஞ்சு கொண்டாச்சு கிடையாது அப்ப பிரம்மன் காரணம் ஜகத் காரியம் அப்படின்னு சொல்லி முதல்ல விளக்கி சொல்லி காரணத்துக்கு வேறாக காரியம் இல்லைன்னு சொல்லி நிஷேதம் பண்ணியாச்சு காரியம் நிச்சயம் சொல்லியாச்சு பிரம்மனுக்கு இருக்கிற காரணத்த போச்சா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் காரண நாசே காரிய நாசகான்னு சொல்லுவோம் காரணம் அழிந்தால் காரியம் நாசம் என்னன்னா இப்ப வந்து குடம் இருக்கு அந்த குடம் வந்து மண்ணு காரணம் குடம் காரியம் காரணம் இல்லாம காரியம் கிடையாது ஆக என்ன மண்ணு கண்ணியமாக குடம் இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறோம் நாம உபதேசம் பண்றோம் சில இடங்கள் இது காரியத்தை நிஷேதம் பண்ணிடுறோம் காரியத்தை மண்ணுக்கு வேறாக குடம் இல்லை அப்படின்னு சொல்லி காரியத்துவம் நிஷேதம் பண்ணப்படுறது ஆனா காரணத்துவத்தையும் நிஷேதம் பண்ணலைன்னு சொன்னா புத்தில இந்த காரணம் மனசுல ஓடுகின்றே இருக்கும் பிரம்மனுக்கு காரணத்துவம் இருக்கு காரணத்துவம் இருக்கு அதனால உபனிஷத்து என்ன பண்றதுன்னா காரணத்துவம் அப்படி நாஸ்தி காரணம் பிரம்மனை நீக்கிறது இல்லை பிரம்மனுக்கு காரணத்துவம் கிடையாது காரிய அபாவா காரணத்துவ அபாவா காரிய அபாவா காரணத்துவ அபாவா இதாவது இதுல இன்னொரு விஷயம் பிரம்மனுக்கும் காரணம் கிடையாது பிரம்ம அகாரணம் பிரம்மனுக்கும் காரணம் கிடையாது பிரம்மன் காரணமும் கிடையாது பிரம்மனிடத்திலிருந்து எந்த காரியமும் உற்பத்தி ஆறவில்லை பிரம்மனும் எதனிடமிருந்தும் தோன்றவில்லை பிரம்ம காரணம் நாஸ்தி பிரம்மனுடைய காரியமும் இல்லை பிரம்மைவ சத்தியம் அத்வைதம் பிரம்மைவ சத்தியம் இதை சொல்ல போறோம் திரும்ப திரும்ப இது வரப்போறது பார்க்கலாம் நம்ம ஆனா சங்கராச்சாரியார் இதை சொல்றதில்லை முதல்ல சொல்றதில்லை இந்த அத்தியாயத்தை தொடங்குற போது சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு ஓங்கார நிர்ணயா உத்தகா பிரபஞ்சோபசமஹா பிரம்மன் ஓங்காரம்னா பிரம்ம பதத்துக்குத்தான் ஓங்காரம் சொல்றாரு ஓங்கார நிர்ணயா உத்தகா பிரபஞ்சோபசம சிவோத்வைத ஆத்மா இது பிரதிஜா மாத்திரே பிரதிஜ பண்ணப்பட்டது பிரபஞ்சோசமையு அப்தேனாத்திருஷ்வாற்று ஆக்கியவ்வாதி தக்கேணு பிரி வேதத்துல சொல்லிருக்கு வைதிரத்துல சுவப்ன உதாரணம் மாயா உதாரணம் கந்தர்வ நகர உதாரணம் அதனுடைய அறியப்படுவது உலகம் அறியப்படுவது அறியப்படுவது முடிவும் ஆரம்பத்தையும் முடிவையும் உடையது என்கின்ற வாக்கியங்களின் மூலம் தற்கே இந்த ஹேதுக்களை எல்லாம் சொல்லி ஜகத்து மித்தியாங்கிறது நிரூபிக்கப்பட்டது காரியம் ஜெகத்து மித்யாங்கிறது நிரூபிக்கப்பட்டது இப்போ சொல்றத்துக்கு காரணத்தை சொல்ற அத்வை வெறும் அத்வைதத்தை பேசுறோமா இல்ல தர்க்கத்தினாலேயே அத்வைதத்தை சொல்றோமா அப்படின்னா அதுக்கு பதில் ஆஹோஸ்வித் தர்கே சக்கியத்தை தர்கேனா தர்க்கத்தினாலும் அத்யதத்தை நாம் நிர்ணயம் பண்ண போகிறோம் தர்க்க அப்பிரதிஷ்டா தர்க்கம் நிக்க ஆனாலும் தர்க்கத்தினாலையும் பண்ண முடியும் தர்க்கம்னா என்ன அனுமானம் துணை இல்லாமலேயே அத்வைதத்தை நாங்கள் சித்தாந்தம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் ஆனா சுக்கராஜரிய சாஸ்திரத்தை விட மாட்டார் ஆனா தர்க்க பிரதானம் தர்க்கத்தை நிறைய பலப்படுத்திக் கொண்டு அத்வைத்த தீர்மானம் தற்கேனா அத்வை தர்க்கத்தினாலும் அத்வைதத்தை நிரூபிப்பதற்காக இந்த பிரகரணம் தொடங்கப்படுகிறது நாற்பத்தி எட்டு ஸ்லோகங்கள் அப்ப முதல்ல என்ன பண்ண போறார் பகவான் வேறே பக்தன் வேற இந்த புத்தி இருக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கு முதல்ல அதை நீக்கணும் இந்த பகவானும் பக்தனும் வேற அப்படிங்கிற அந்த துவைத்த புத்தி நமக்கு ரொம்ப பலமா இருக்கு அந்த புத்திய முதல்ல நீக்கணும் இப்ப இங்க துவைத்தம் எப்படி ஆரம்பிக்கிறாரு வரும் துவைத்தம் நம்ம வந்து பிரம்மனுக்கு வேறாக எதுவும் இல்லை அப்படிங்கறதுதான் நம்ம சித்தாந்தம் பிரம்ம விரமனுக்கு வேறாக ஈஸ்வரன் கிடையாது பிரம்மனுக்கு வேறாக ஜீவர்கள் கிடையாது பிரம்மனுக்கு வேறாக ஜகத்து கிடையாது பிரம்மீக சத்தியம் ஆனா இங்க விசேஷமா நம்ம பார்க்கறது பெரும்பாலும் நம்ம அனுபவத்தில் பார்க்கிறது சாஸ்திரத்துல நாஸ்திகர்கள் ஜகத் சத்தியம் பிரம்ம அசத்தியம் என்று சொல்லுகிறார்கள் நாஸ்திகர்கள் ஜகத் சத்தியம் பிரம்ம அசத்தியம் என்று சொல்லுகிறார்கள் பெரும்பாலும் ஈரோடு அந்த பாட்ட பார்க்கிற போது அதுக்கு சைவ சித்தாந்த விளக்கங்கள் எல்லாம் பார்த்தேன் தாய்மான பாடல இந்த பரிபூர்ணான ஒரு பாடல் அண்டபகி ரெண்டாமும் மாயா விக்காரமே அம்மாயை இல்லாமையேயாம் எனவும் அறிவும் உண்டு அப்படிங்கிற தாய்மான அம்மாயை இல்லாமையேயாம் எனவும் அறிவு உண்டு அப்பாலும் அறிகின்ற அறிவினை அறிந்து பார்க்கின் எந்திசை விளக்கும் ஒரு தெய்வ அருள் இல்லாமல் அப்படின்னு ஒரு போயிட்டே இருக்கு எதுவும் இல்லை அறிவும் உண்டு பாட்டுலாம் அல்ல என்று கண்டனை செய்து கண்மூனி ஒரு கணம் இருக்க என்றால் பாழ்த்த கர்மங்கள் போராடுது எனவும் அறிவு உண்டு அந்த மாயை இல்லைங்கிறது வந்து சைவ சித்தாந்த கருத்துக்கு விரோதம் மாயை உள் பொருள் அத்வைத்த வேதாந்த அல்ல இல்பொருளும் அல்ல சதசத்தியம் நமக்கு மாய வந்து சத்துமல்லும் ஆனா அவர்கள் சத்து பிரம்மம் சத்து நான் இடையில இத பத்தி பேசுறேன் பிரம்மம் சத்தியம் மாயை சத்தியம் ஜெகத் சத்தியம் ஜீவர்கள் சத்தியம் ஜீவர்களுடைய பந்தமும் சத்தியம் அப்புறம் அவர்கள் பண்ற சாதனைகளும் சத்தியம் அவர்கள் அடையிற மன மன மனதில் ஏற்படுற பக்குவமும் சத்தியம் அப்புறம் வந்து ஞானம் கடவுளக்கத்தின் அறிவியல தெளிவு ஏற்படுறதும் சத்தியம் அதுக்கு அப்புறம் இறைவனோட இரண்டரை கலக்கறதும் சத்தியம் அப்படி வச்சிருக்காங்க சர்வம் சத்தியம் பிரம்ம சத்தியம் ஜெகத் சத்தியம் இவங்க தான் மெஜாரிட்டி பீப்புள் நம்ம மைனாரிட்டி தான் நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு நம்ம நடிச்சு இருக்கோம் அத்வைத்தம் பலமா இருக்கு சந்தேகம் நம்ம பண்ற காரிய பேருக்கு சந்தேகம் வரதாச்சு அத்வைதம் நம்ம சொல்றோம் இது வந்து ஈஸ்வரன் ஜீவன் அந்த பேதத்தை வச்சுக்கிட்டே தான் பேசின்னு இருக்கும் ஜெகத் எதுக்கு சொல்றேன் ஜெகத் சத்தியம் பிரம்ம சத்தியம் இந்த எண்ணம் தான் பலமா இருக்கு பிரம்மனும் அசத்தியம் ஏன்னா வேத பிரமாணம் கிடையாது பிரம்மனும் அசத்தியம் சௌரியமா போச்சு ஜகத்து மித்யா நம்ம மாத்திரம் இந்த கோஷ்டிலையும் சேரல பிரம்ம அசத்திய கோஷ்டிலையும் சேரல பிரம்மா அசத்திய கோஷ்டி யாரு நாஸ்திகர்களும் பிரம்ம அசத்திய கோஷ்டி பௌத்தர்களும் பிரம்ம அசத்திய கோஷ்டி இன்னொரு குரூப் பிரம்மா சத்திய கோஷ்டி இருக்கு ஆனா ஜெகது சத்தியம் அந்த குரூப் அதான் நம்ம நாலாவது குரூப் என்னன்னா பிரம்மை சத்தியம் ஜகது மித்யா அப்ப நமக்கு ஜகது மித்யா சொல்போது ஈஸ்வரனாவது ஜீவனாவது குருவாவது கடைய எல்லாத்தையும் காரிய சம்பந்த ஆச்சாரிய தித்திருத்தாதி ஆத்மேதா எதேஷபுருஷோ மாய பரிசு மாதான் இந்த துதத்தை குடிச்சுட்டு அலையறான அதை வந்து உடைக்கிறார் முதல் வேலை அதான் பண்ற இந்த உனக்கு வேறாக நினைக்கிறதுனால நீங்க அல்பமா போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போற ஆக இந்த பகுதி அத்வைதம் எடுத்த எடுப்பிலேயே ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்கிறது அத்வைத்தம்னா ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல நமக்கு ஒரு சுபாவம் இருக்கு ஏற்கனவே நம்ம வந்து உலகத்துல சாதாரணமா இருந்துருக்கோம் அப்புறம் வேதத்தை ஒத்துக்கிறோம் வேதத்துல ஈஸ்வரன் இருக்கார் அவர் சர்வஜன் சர்வேஸ்வரன் கர்மபல தாத்தா உனக்கு ஜென்மத்து ஜென்மாந்திரங்கள்லாம் அவருக்கு தெரியும் படிக்கிறோம் அர்ஜுனன் கேட்கிறான் அயதி யோகாச்சரித்திருஷ்ணத்துல ஒருத்தம் வந்து செத்து போயிட்டான்னா என்ன பண்றது அவனையோட கதி என்ன கச்சிணோபய விஷாத்வமி நஷியதி அப்பிரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரதி ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண சேத்துமர்ஹேஷத ரொம்ப நல்லா கேட்டு கேட்கிறான் அர்ஜுனன்ட்ட நாங்க வந்து மோட்சம் அடையாமல் போயிட்டா இன்னும் ஆகுறது அவர் சொல்ற கிருஷ்ணன் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ஒரு நாள் நகி கல்யாணத்துக்கு பார்த்த நைவேக நாமுத்த விநாசஸ்த வித்தியதே அவருக்கு இங்கேயோ அங்கேயோ எங்கேயோ அவனுக்கு நாசம் கிடையாது இப்படி எல்லாம் சொல்லி ஈஸ்வரனை நம்ம வச்சுட்டு இருக்கோம் அதுக்காக சொல்றேன் ஈஸ்வர்ட்ட தானே இந்த கேள்வி கேட்கிறோம் நான் வந்து மோட்சம் அடையாம செத்து போயிட்டேன்னா கதி என்ன கிருஷ்ணர் அவன் வந்து சொர்க்கத்துக்கு போய் இருப்பான் கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் திரும்ப இங்க வருவான் யோக பிரஷ்டனா பிறப்பான் எல்லா கதையும் சொல் இருக்கார் கிருஷ்ணர் ஆயினா நம்ம இதெல்லாம் படிக்கிற போது நமக்கு என்ன தெரியறது எங்கேயோ ஈஸ்வரன் தனியா இருந்துன்னு நம்மளுக்கு அனுகூரம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் பார்க்கற போது நமக்கு அப்படித்தான் தோன்று அது மாத்திரம் இல்லை நமக்கு ரொம்ப சௌரியமாகவும் இருக்கு ஈஸ்வரனை ஒத்துநுட்டோம்னா நமக்கு நிறைய மனசுல வந்து இந்த போராட்டம் எல்லாம் ஓயறது தான் இப்படிதான் நீங்க அப்படிதான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஈஸ்வரன் இல்லைன்னா மாட்டின்றோம் நமக்கு ஈஸ்வரோ ரட்சத்து அப்படின்னு சொல்லி காப்பாச தப்பிச்சுக்கிறோம் இல்லையா என்னமோ விவகாரம் எப்படி இருந்தாலும் சரி என்ன விவகாரம் எப்படி இருந்தாலும் சரி நம்ம வந்து ஈஸ்வரோஷம் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம சாஸ்திரத்தை பார்த்தாலும் சரி நம்ம பெரியவங்களை பார்த்தாலும் சரி நம்ம வழக்கங்கள் பார்த்தாலும் சரி ஈஸ்வரங்கிட்ட பக்தி வச்சிருக்கிறதுங்கிறது நமக்கு ஊறிப்போன விஷயம் ஈஸ்வரங்கிட்ட பக்தி வச்சிருக்காதவங்ககிட்ட போய் தகு தமசின்னு சொல்லி என்ன பிரயோஜனம் அவனுக்கு பக்தியே இல்லை பக்தி இல்லாதவங்கிட்ட போய் ஈஸ்வரனு நீயும் ஒன்னும் சொல்லி பிரயோஜனம் ஏதாவது போகிறதா ஈஸ்வர பக்தி இருந்தா தானே ஈஸ்வரனு நீயும் ஈஸ்வரன் கிட்ட பக்தி இருக்கணும் அப்புறம் ஈஸ்வரனுடைய லக்ஷணம் தெரியணும் ஈஸ்வரனை பத்தி தெரியாமையே ஈஸ்வர பக்தி அப்படி பண்றது ஈஸ்வருடைய கல்யாண குணங்கள் எல்லாம் ஈஸ்வரனுடைய ஸ்வரூப்ப லட்சணம் என்ன தடஸ்தலக் என்ன அது ரொம்ப விசாரம் பண்றது இல்லை நிறைய ஏதோ சௌரியமா இருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு இங்க இருக்கிற மற்றவங்களை பாக்குற போது அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு கருக்கிட்ட அன்பு செலுத்துறது நல்ல இந்த கண்ணுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அன்பு செலுத்துறதுல ஆயிரத்தெட்டு தகராதானே இந்த கண்ணுக்கு தெரிஞ்சவங்கிட்ட அன்பு செலுத்தணும்னு சொன்னா அவனுக்கு நிறைய லிமிடேஷன் இருக்கு யாருக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எவங்ககிட்ட அன்பு செலுத்துறோமோ அவனுக்கு நிறைய லிமிடேஷன் இருக்கு நமக்கும் லிமிடேஷன் இருக்கு ஆகையினால கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கிறவங்க அன்பு செலுத்துறதும் நல்லா இருக்கு வந்துட்டான் அதுவும் லிமிடேஷன் வந்துடும் அதனால அப்படி ஒருத்தர் இருக்காரப்பா இருக்கா இருக்காரப்பா அவர் வரமாட்டார் பரோட்ச பிரியா தேவா அப்படி சொல்லி பரோட்சமாவே இருப்பார் அப்படி அவருக்கு உனக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு உலகம் தெரியாமல் போயிடும் அது இன்னும் சௌகரியமா போச்சு ஏன்னா நமக்கு அதுதானே அந்த மகாது அவர் வராம பிளஸ் பண்ணிகிட்டே இருக்கு அது நமக்கு ஒரு சுபாவே அந்த எண்ணம் இருக்கு அதனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம எப்ப பார்த்தாலும் வந்து உபாசனை பண்றேன் தியானம் பண்றேன் நான் வந்து கடவுளை உருவக் கடவுளை சகுண பிரம்மணன் நான் வந்து விஸ்வரூபத்தை தியானம் பண்றேன் ஏக்கரூபத்தை தியானம் பண்றேன் அப்படின்னா சொல்றோம் அவர் என்ன சொல்ற அது வந்து உதரமந்தரம் குருத்தே அத்திய பயம் பவதி யார் ஈஸ்வரனையும் தன்னையும் வேலேன்னு நினைக்கிறானோ இன்னொரு உபன் எடுத்துரு அந்யோசௌ அந்யோசௌ உபாஸ்தே சா தேவானாம் உைத்த பக்தி பண்றவனுக்கு அந்த துவைத புத்தி தோஷமுடையது அவனுக்கு எங்கேயோ ஒரு பக்கம் பயம் இருக்கும் அப்படின்னு உபனிஷன் சொல்றது அத தச பயம் பவதி தத்துவேவயம் விதுஷோ மன்வான மன்வான அவிதுஷ மன்வான தத்தேவய அபயமான அந்த பிரம்மனே எப்போன்னா எனக்கு வேறாக பிரம்மனை நினைச்சா பிரம்மன் எனக்குவாக இருக்கிறார் காரணமாக இருக்கிறார் நானே பிரம்மன் நினைச்சா அபயஹேத்துவ இருக்க அபயம் பிரதிஷ்டிந்த அச சோபய ஆக இந்த பயம் இந்த துவைத்தில இருக்கிறது ஆக இந்த துவைத்த புத்தி போகணும் ஈஸ்வரம் வேற நான் வேறேங்கிறது ஆரம்பம் பாடம் கொஞ்சம் நல்லா பக்தி பண்ணு பக்குவப்படு அதான் கீதையில பகவான் பத்தா அத்தியாயத்தில் நல்லா சொல்லிங்க மறக்கவே கூடாது மச்சித்தா மக்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் கதையந்த மாம் நித்யம் துஷியந்திச்ச ரமந்தி செத்தய யுக்தானாம் பிரீதிபூர்வகம் தம் ஏன மாம் உபயந்திவாக்கான நாசயாம் இந்த ஸ்லோகத்தை நம்ம ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும் சாதாரண ஸ்லோகம் இல்லை எங்கிட்ட பக்தி பண்றவனுக்கு நான் என்ன பண்றேன்னா நான் ஞான தீபத்தை ஏற்றி வைக்கிறேன் இன்னைக்கு ஞான தீபம் தான் தியானத்திலேயும் வந்துருக்கேன் தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் யார் என்கிட்ட ரொம்ப பக்தியோட பூஜை பண்றாம எனக்கு ததாமி புத்தியோகம் அவனுக்கு நான் புத்தி யோகத்தை கொடுக்கிறேன் என்ன புத்தியோகம் ஈஸ்வரனும் நான் ஏனமாம் உபயாந்திட்டேன் எந்த ஒரு புத்தி யோகத்தை அடைந்தால் அவன் நானும் அவனும் ஒன்று என்பதை அவன் உணர்ந்து கொள்வானோ அந்த ஞானத்தை அவனுக்கு கொடுக்கிறேன் நான் ரொம்ப அவனுக்கு கருணையோட கொடுக்கிறேங்கிற அவருடைய ஹிருதத்துல ஞான தீபத்தை ஏற்றி வச்சு இருட்ட ஓற்றேன் இருக்கு தமஹா சம்சார் அந்த இடத்துல அக்ஞானஜம் அஜ்யானம்னாலே தமசும் அஜானஜம் தமஹ நாசயாமி ஆத்மபாவஸ்தரணத்துல இருந்து கொண்டு வாஸ்டர் பிராசித்துக் கொண்டிருக்கிற இந்த ஞான தீபத்தினால சுடர் மிகவும் அறிவுடன் படைத்து விட்டாய் பண்ணிருக்க ஒரு வார்த்தையா சொல்றேன் அதனால நீக்கிடுவேன்னு சொல்லிருக்காரு அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி ரீகலக்ட் பண்ணி பார்த்துக்கணும் நீங்க நம்ம ஸ்லோகங்க படிப்போம் இங்க எடுத்த உடனேயே இந்த உபாசனா கண்டனத்தை ஆரம்பிக்கிறார் அத்வைதத்த சித்தாந்தம் பண்றதுக்காக வேண்டி ரெண்டு விஷயம் சொல்றேன் பிரம்மனுக்கு காரணத்துவம் கிடையாதுன்றதுக்காக ஆரம்பிக்கப்படுறது பிரம்மனிடத்திலிருந்து எந்த காரியமும் உண்டாகல பிரம்மனுக்கு யாதொரு காரணமும் இல்ல இப்ப எல்லாம் விஷயம் இருக்கு பிரம்மனிடத்திலிருந்து எதுவும் உற்பத்தி இது வந்து வைத்திரத்தில் சொல்லியாச்சு பிரம்மனிடத்திலிருந்து எதுவும் தோன்றவில்லை பிரம்மனும் எதனிடமிருந்தும் தோன்றவில்லை சொல்லப்படுகிறது பிரம்மனுக்கும் காரணம் கிடையாது அப்புறம் பிரம்மனுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு ஒரு பிரம்மன் சொல்லணும் அந்த பிரம்மனுக்கு நாஸ்தி பிரம்மணி காரணத்துவம் அப்படி நாஸ்தி பிரம்மனிடத்தில் காரணத்தன்மையும் இல்லை ஆனா ஆதிசங்கரன் அப்படி சொல்லல ஆகமத்தினால் மாத்திரம்தான் அத்வைதத்தை சொல்ல முடியும் நினைச்சிட்டு இருக்கியா நீ வெறும் சாஸ்திரத்தை வச்சுன்னு மாத்திரம்தான் அத்வைதத்தை சித்தாந்தம் பண்றோம் நினைச்சிட்டு இருக்கிய தக்கத்தினாலேயே நாங்க சித்தாந்தம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக கேவல தக்கத்தினால சித்தாந்தம் பண்ண போகிறா அப்படிங்கிற தர்க்கத்தினாலும்டிக்க படிக்கமா விளங்கும் நம்ம திரும்ப திரும்ப நீங்க இந்த வைத்திர ஸ்லோகங்களையும் பார்த்துக்கொண்டே இருக்கணும் நாம மனசுல உபனிஷத்து ஓடிட்டு அதுக்கு இடையில சொல்லப்பட ஆகம பிரகரணம் வைத்திர ஸ்லோகங்கள்லாம் ஓடிட்டு இருக்கணும் நாங்கள் இந்த பதம் சொல்ற பதம் சொல்றது கனம் சொல்றதுன்னு இருக்கு இருக்கு வேதத்துல இந்த கிரமம் தினம் சொல்லணும்னா மூலம் மைண்டுக்குள்ள ஓடிண்டே இருக்கணும் மூலம் ஓடாமல் தினம் சொல்ல முடியாது ஜட்டையோ கனமோ சொல்ல முடியாது ஓடணும் பதம் ஓடணும் ஓடணும் ஜட்டை ஓடணும் கனம் ஓடணும் அத்தனை உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அது நமக்கு தெரிய தெரியாது எங்கேயா தப்பு வந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அதை சொல்லுங்க மூலத்தை சொல்லி பாருங்க ஆக நம்ம அறியாமல் அதுலயே வேதத்திலே இருக்கிறதுனால அந்த மந்திரங்கள் எல்லாம் தானாவே அது ஓடிட்டு இருக்கும் அது மயமா ஆயிடுறோம் இந்த வேதந்த படிச்சு படிச்சு என்ன ஆயிடுறோம்னா வேதமயா தவதி வேதம் ஒன்றும் நமக்கு என்ன வெளியில போறதுக்கே இல்லை பாஷ்யமா போறதுக்கே இல்லை ஆ உங்களுக்கு எல்லாம் மனசில் ஓடிட்டு இருக்கணும் ஆக இதை திரும்ப திரும்ப பல முறை நான் உங்க மனசில் பதிவு வைக்கிறதுக்கு நான் முயற்சியை மேற்கொள்வது இப்போ ஸ்லோகத்தை படிக்கலாம் இப்போ கேனோ மனுஷத்தும் உங்களுக்கு ஞாபகம் மனசில் தெளிவா சொல்லிதம் உபாசத்தே நீ வழிபடக்கூடிய நீதமா அந்த பிரம்மன் நீ அல்ல இந்த பேத புத்திய நீக்குகிறது ஈஸ்வரன் ஜீவ பே நீக்குகிறது நமக்கு மனசுல என்ன இருந்தாலும் இந்த ஜீவ புத்தி போறது இந்த ஜீவ புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா மனுஷ புத்தி போயிடுறதுன்னு வச்சுக்கோம் எல்லாமே போயிடுறதுன்னு வச்சுக்கோம் ஆனா அந்த ஜீவ புத்தி ரொம்ப பலமா இருக்கு அந்த ஜீவ புத்தியை நீக்கணும் ஜீவ புத்தியை நீக்கி பிரம்ம புத்தியை புத்தி அடிக்கடி நம்ம சொல்றோம் இல்லையா நாங்க வந்து எடுத்துட்டோம்னா நமக்கு என்னெல்லாமோ ஐடென்டிபிகேஷன் இருக்கு நான் வந்து இந்த ஜாத்தியை சேர்ந்தவன் இந்த ஆசிரமத்தைச் சேர்ந்தவன் இந்த குலத்தை சேர்ந்தவன் இந்த மொழியைச் சேர்ந்தவன் இந்த மதத்தைச் சேர்ந்தவன் எத்தனையோ இதில் அபிமானத்தை வளர்த்திருக்கோம் நாம போட்டிருக்கோம் ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸை ட்ரெஸ்ஸை ஏகப்பட்டது போட்ட முடியாது பாருங்க ஒரு வஸ்திரத்து மேலே இன்னொரு வஸ்திரம் இன்னொரு வஸ்திரம் இன்னொரு வஸ்திரம் இப்படியே ஒரு அப்பது வஸ்திரம் நூறு வஸ்திரத்தை கட்டிக்க முடியுமா கட்டிக்க முடியாது ஆனால் நிஜமா உள்ள சுமந்துட்டு இருக்கோம் நாம ஏகப்பட்டது உள்ளே சுமந்துட்டு இருக்கும் வெளியில் அப்படி கட்டிக்க முடியாது ஏன்னா அது பிசிக்கலாக ட்ரெஸ்ஸை போட்டுக்க முடியுமா என்ன இருபத்தஞ்சு ட்ரெஸ்ஸை போட்டு அதெல்லாம் ஷோவா காட்டலாம் சில பேர் எடுத்துட்டே இருக்கா அது இருக்கு அது நம்பரிய நம்மளும் வந்து உள்ள அவ்வளவு ட்ரெஸ் போட்டு அது எந்தெந்த ட்ரெஸ் எப்பப்ப எப்படி வேற செய்யும் தெரியாது அந்தந்த கான்டெக்ட்ல அந்தந்த சமயத்துல அந்தந்த ட்ரெஸ்ஸோட பேசணும் நாம வெளியில தெரியாது விசாரம் பண்ணா புரியுது ஆக இந்த ஜீவ புத்தி நமக்கு முதல்ல மனுஷ இருந்தது ஜாதி புத்தி மனுஷிய புத்தி இருந்தது வந்து நீ ஜீவன் கோத்திரம் எல்லாம் உனக்கு நீ ஜீவன் நீ ஈஸ்வரன் என்று பூஜை பண்ணணும் அறிந்தால் தலைவன் மேல் பற்று அதெல்லாம் சொல்லிவிடு ஆனா வந்து நீங்க கை பாட்டை நினைச்சு பாருங்க தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானே பின்ன அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் ரொம்ப ஒரே இதுல முடிச்சுட்டாரு தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிவாயாகி உனக்கொரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேன் எடுத்த உடனே சொல்லி வச்சிருக்க தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் அது முதல்ல அது புரியணும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தேர்வன் முடிஞ்சு போயிடுச்சு ரெண்டு வரையிலே முடிச்சுட்டி பலமா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தோம் கடைசியில் இப்ப என்ன நீ ஜீவனும் கிடையாது நீ ஜீவன் ஜீவன் நினைச்சிட்டு இருக்க பாரு இந்த ஜீவத்தை புத்தியை தூக்கி போடும் ஜீவத் மாயா கல்வி அது ரொம்ப பலமா இருக்கு தாய்மாரி சொல்ற மாதிரி தேகம் நீங்கும் என எண்ணிலோ நெஞ்சம் அயருவேன் ஏன் எதுக்கு அயறணும் நல்ல வேலை போச்சு உடம்பு இருக்கலாமே என்னன்னா அடுத்த ஜென்மா என்ன வருமோ தெரியல பயம் ஜீவன் இருக்க தேகம் நீங்கும் என எண்ணிலோ நெஞ்சம் துடித்து அயறுவேன் என்னறைய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அறிந்து தான் எல்லா புஸ்தகத்திலையும் தொண்ணூத்தி ஒன்பது முக்கால அரைக்கால வீசம் புத்தகத்தை எடுத்தா இந்த ஜீவ புத்தி நமக்கு பலமா இருக்கு நம்ம படிக்கிற சாஸ்திரங்கள்லேயே பெரும்பால்தான் இருக்கு அந்த ஜீவ புத்தி நீக்கி நாகம் ஜவகா சொல்ல முடியுமா புரியாம ஆனந்தமயா எல்லாம் சொல்லிடுங்க அதெல்லாம் விட்டுடுங்க இந்த அத்வைத பிரகடனத்துடைய தாத்யம் எனக்கு புரிஞ்சுட்டு நான் சொல்றேன் நான் புரிஞ்சிட்டு வச்சுன்னு சொல்றேன் ஜீவத்வ நிஷேத ஜீவத்வ நிஷேதா என்னெல்லாம் சொல்றேன் பாருங்க காரணத்துவ நிஷேதா ஜீவத்துவ நிஷேத ஜீத்வேதூ ஜீவஹி நிரூபண ஜீவன் இது ஆதிசங்கரன் உபதேசிக்கிற அத்வைதித்தாந்த மாத்திரமா இருக்கு விசிஷ்டாத்வைதல ஜீவத்வம் இருக்கு என்னதான் ஈஸ்வரன் அடைஞ்சுட்டானோஸ்வரனோட இரண்டரை கலந்தாலும் ஜீன் ஜீவன் தான் ஈஸ்வரன் ஈஸ்வரன் சைவ சித்தாந்தமாக இருக்கட்டும் விசிஷ்டா துவைதமாக இருக்கட்டும் துவைதம் கேட்கவே வேண்டாம் தெளிவு துவைதம் க்ளியர் துவைதந்தான் சத்தியம் வந்தே அப்ப ஜீவன் ஜீவன் ஒரு நாள் ஜீவன் சிவமாக முடியாது ஜீவன் ஈஸ்வரன் அப்ப இந்த ஜீவத் போகணும் ஈஸ்வரத்துவத்தை ஜீவத் மித்யா வைத்திய பிரம்மனுக்கு ஈஸ்வரத்து மிச்சிய பிரம்மனுக்கு ஜீவத் மித்யா எல்லாம் உங்களுக்கு தத்துவோதம் எல்லாம் ஞாபகம் இருந்ததுன்னா தத்துவோதமோ நானா ஜீவவாத கட்டளையோ கைவல்ல நவநீதமோ இதெல்லாம் ஞாபகம் இருந்தா தான் இருக்கு மாய இருக்கு மாயையில மூணு குணம் இருக்கு ஞாபகம் இருக்கோ அதுல சத்துவ குணம் இருக்கு அந்த சத்துவகுணத்துல பிரதிபிம்பிக்கிற சைதன்யத்துக்குத்தான் ஈஸ்வரன் பேரு இவர் தான் நிமித்த ஈசன் ஈசனுக்கு இது சுழித்து இதுவே காரண சரீரம் கைவல்லாம் ஞாபகத்துக்கு வந்ததுன்னா இது படிக்கிற போது நமக்கு சௌகரியமா இருக்கும் இல்லாட்டி திடீர்னு ஈஸ்வரன் யாரு அப்புறம் வந்து அதுல சத்வகு சத்துவகுணம் ஒரு பக்கம் அப்புறம் ரஜோகுணம் ரஜோ குணத்துல இருந்து ஜீவர்கள்லாம் உற்பத்தியானார்கள் அப்புறம் தமோகுணம் தமோகுணத்துல சத்துவத்துல ஞானேந்திரியங்கள் மனசு தமோகுணத்துல ரஜஸ்ல கர்மேந்திரியங்கள் பிராணன் அப்புறம் தமோ குணத்துல தமசில பஞ்சீகரண பஞ்சபூதங்கள் இந்த சம்சாரம் இருக்கோ எப்போ அப்பப்போ ஞாபகத்துக்கு வருது ஆக இத்தனை நம்ம என்ன பண்ணிட்டோம் பிரம்மன் ஒரு பக்கம் இருக்கு மாயை இருக்கு மாயையில மூணு குணம் இருக்கு அந்த குணத்துல ஈஸ்வரம் வந்து உட்கார்ந்து நிற்கிற அவர் வேற சிருஷ்டி ஜீவர்களை வேற உற்பத்தி பண்ற அதுக்கு போகத்தை கொடுக்கிறதுக்காக இகம் செய்து இறைவனுடைய அருளால தனி கரண போகங்கள் நான் வந்துவிட்டது படிச்சுட்டு நாம இப்படி அப்பவாத் சொல்ல போன மகா அபவாத் அதெல்லாம் அத்தியாரோபம் இப்ப சொல்ல போன அத்வைத்தம் அத்தியாரோபம் அபவாதம் துவைதம் எப்படி கற்பனை வந்தவாறு காட்டினோ அப்படின் கற்பனை வந்தவாறு காட்டினோம் கைவல் என்ன இருக்கு சரி இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா பகவான் வேற பக்தன் வேற நான் வேறே பகவான் வேறேன்னு நீ நினைச்சியானா நீ ஆள் போகிற அதுதான் எடுத்தோட இதுவரைக்கும் நம்ம என்ன நிறைய பேருக்கு பக்தியவே வரல என்ன எத்தனையோ பேருக்கு பக்தியே வரல நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் பாரு நீ பகவான மறந்துட்டு இந்த உலக பொருள்லயே முயனே நீ அல்பம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படித்தான் நம்ம படிச்சிருக்கோம் உலக பொருள்லயே நீ வந்து எப்ப பார்த்தாலும் மாடு மனை மக்கள் உற்சா சுற்றம் இதுலயே நீ உழந்துகிட்டு கடவுளை நீ வந்து சரியா வழிபடலன்னு சொன்னா நீ அல்பம்னு சொன்னோம் இது இப்ப அடுத்தபடிக்கு பாரு அதெல்லாம் விட்டு நீ கடவுளை சரிதான் ஆனா பகவான் நீ வேறே நினைக்கிற பாரு அல்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் எடுத்த உடனே நமக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு ஜாக்கிரதை நான் வந்து அத்துவம் படிக்கிறேன் அதனால நான் ஒரு வாரம் கோயிலுக்கு அவுட்டு கோயிலுக்கு நான் போக போறது இல்லைன்னு உபாசன <Jenna> <laughs> jate brahmani vartate jate brahmani vartate pragutpate radam sarvam pragutpate radam sarvam tena saukrupana smrutah tena saukrupana smrutah upasana shruto dharmah upasana shruto dharmah jate brahmani vartate jate brahmani இந்த ஸ்லோகத்துல தர்ம அப்படிங்கிறது கர்த்தா தர்மான் இந்த இடத்துல சங்கராச்சாரியர் சாதகா அப்படின்னு அர்த்தம் சொல்ற சாதக ஜீவகான்னு நம்ம அர்த்தம் சொல்லிக்கலாம் கப்பில்ல சங்கராச்சாரியார் தர்ம சப்தத்துக்கு இங்க வழக்கமா நம்ம சொல்ற தாரணா தர்ம இத்தியா தர்ம சொல்ல கூடாது போட்டிருக்காரு என்ன தர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் தர்மஹா அவனுக்கே தர்மஹான் தர்மத்தை கடைபிடிக்கிறவனுக்கே இங்க தர்மஹான் ராமஹா மாதிரி நிறைய பேருக்குருமரு கூப்பிடான் கூப்பிடுறோம் எத்தனை பேருக்கு என்ன தெரியாது தர்மத்தை கடைபிடிக்கிற சாதகன் உபாசன தர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் உபாசன பண்றான் பகவான அனந்த கல்யாண குணங்களெல்லாம் உடைய இறைவனை வழிபடக்கூடிய பொருளாக கருதி அவரை வழிபடுறான் சாதகன் இவன் ஜீவன் ஜீவன் தன்னை அல்பமாக கருதி கொண்டு இறைவனை பூர்ணமானவனாக நினைத்து வழிபடுகிறான் உபாசனா ஆசிரிதா தர்மஹா இவன் உபாசனையை சார்ந்திருக்கிறான் உபாசனை இறைவனுக்கு அருகில் இருத்தல் இறைவனை நினைத்தல் அப்படின்னு உபாசன உபாசனம் சப்தம் இருக்கு உபாசனான்னு சப்தம் இருக்கு ஸ்ரீலிங்கத்திலயும் இருக்கு நபும்சகலிங்கத்திலயும் இருக்கு உபாசன சப்தம் ஆஹ் இந்த உபாசன உபாச ஆசனம்னா இருக்கிற உங்களுக்கு தெரியும் ஆசனம்னா இருக்க பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனா என்ன அர்த்தம் கடவுளுக்கு பக்கத்துல இருக்கிறது கடவுளுக்கு பக்கத்துல இருக்கிறதுனா என்ன அர்த்தம் கடவுளை நினைக்கிறது கடவுளை நினைத்தல் எப்படி நினைக்கிறோம் உயர்ந்தவராக நினைக்கிறோம் உபாசனா தர்ம இந்த தர்ம இவன் எங்க இருக்கான் இவன் கடவுளை தோற்றத்துக்கு கொண்டு வந்து விட்டான் அப்படி தன்னையும் தோற்றத்துக்குரியவனாக கருதிக்கொண்டு கடவுளையும் தோற்றத்துக்குரியவனாக அவரை வந்து காரியமாக ஆக்கிவிட்டான் ஜாதே பிரம்மணின்னு சொன்ன இந்த சகுண பிரம்மன் சாகால பிரம்மன் ரூப பிரம்மன் அது விஷ்ணரூபமா இருக்கட்டும் என்ன ரூபமா இருக்கட்டும் பகவான தனக்கு வேறாக நினைக்கிறான் ஜாத்தே பிரம்மணி உபாசன பண்றதா மோட்ச சாதனம் நினைச்சிட்டு இருக்கான் ஈஸ்வரனும் நானும் ஒன்னுன்னு தெரிஞ்சுக்கிற ஞானம் தான் மோக் தெரியாது அதனாலதான் ஆதிசங்கரன் விவேக சுடாமணி சொன்னார் படன்ட்டுமான்ேவா ஆனா நிதிய படன்ரா நீ என்ன வேணாலும் எத்தனை வேணாலும் படி எந்தாஸ்திரத்தை வேணாலும் படி கு கர்மா எவ்வளோ வேணாலும் பூஜை பண்ணு என்ன வேணாலும் ஹோமம் பண்ணு தேவான் பஜந்து தேவதேவர்களை எல்லாம் நிறைய திருப்திப்படுத்து பூஜை பண்ணு கோமம் பண்ணு இல்லாட்டி ஜபம் பண்ணு என்ன பண்ணிக்க தப்பு பஜந்து தேவதாக தேவதைகளை எல்லாம் போற்றி வழிபடு ஆனா ஒண்ணு ஞாபகம் அதனால மோட்சம் கிடைக்காது ஆத்ம ஐக்கிய போதேன வினா விமுக்தி இது ரொம்ப முக்கியம் ஆத்ம ஐக்கிய போதம் ஆத்ம ஐக்கிய போதம்னா ஜீவ ஜீவேதமே கிடையாதுங்க நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் நமக்கு என்னன்னா இந்த பேத புத்தி ஈஸ்வரன் ஈஸ்வரன் நானும் ஒண்ணுங்கிற போது ஞாபகம் வச்சுக்கணும் ஈஸ்வரனுக்கு வேறாக ஜீவர்கள் இல்லை நானும் ஈஸ்வரனும் ஒண்ணுங்கிற போது எல்லா ஜீவர்களும் நானும் ஒன்றாக இது நம்ம நிறைய நுணுக்கமா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டும் அந்த தத்துவ விஷயங்கள் எல்லாம் ஆத்மக்கிய போதேன வினா விமுக்தி நசித்தி பிரம்மணி இந்த மோக்ஷாதான் பூஜை பண்றது தப்பு இல்லை பூஜை தான் மோக்ஷன் சகுண பிரம்ம உபாசனையே முக்தி கொடுக்கும் அதனால தான் பிரம்மசூத்திர இதெல்லாம் வந்து விசாரம் பண்ணி நல்ல அதனுடைய அதனுடைய தாரதமியம் எல்லாம் சொல்லப்பட்டது அந்த சகுண பக்தியில என்னன்னா சாலோக சாரூபாமி அப்படின்னு பக்தியில தாரம் அந்த மோக்ல தாரத்தை முக்தி சாரூப முக்தி சாமீப முக்தி சாதி முக்தி அப்படின்னு முக்தியவே பிரிச்சுட்டாங்க மனநிலை மோக்ஷம் அல்ல நமக்கு என்னன்னா முக்தி அடைந்தது முக்தி அடைந்த மனநிலை அப்படின்னு தான் நினைக்கிறோம் இப்ப மனம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறது பத்த மன்தன பந்தப்பட்ட மனம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்புறம் முக்தி அடைந்த மனம் நினைக்கிறோம் மனசுக்கு பந்தம் உண்டோ முக்தி உண்டோ ஜடமான மனசுக்கு ரொம்ப தலை சுத்த ஆரம்பிக்கு போறது வரும் பந்தம் மனசுக்கு மோட்சம் கடைசியில பந்தமும் மோக்மும் அனிர்வச்சனையும் அப்ப யாருக்கு பந்தம் தான் பந்தமே கற்பனை மோக்ஷ இது இன்னொரு அழகான இப்படி மாசக்கணக்கா உட்காந்து வச்சு வருஷ கணக்கா பாடம் நடத்துறீங்க பாடம் நடத்துறீங்க மனசுல பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லைன்னு சொல்றோம் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் எப்ப பார்த்தாலும் நம்ம கேள்வி கேட்கறது மனசுலதான் இன்னும் எனக்கு அந்த நில வரலையே வரலே நம்ம சொல்றோம் அது மைண்டோட கண்டிஷன் அது நீங்க எவ்வளவு வருஷம் எத்தனை வச்சாலும் சரி அதுக்குன்னு ஒரு பிராரத்னம் உட்கார்ந்து இருக்கு என்ன அதனாலதான் தாய்மான் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை மகந்தைதான் எள்ளவும் அபிமானம் குடிகொண்டது பாடி சௌரிய வந்து மாட்டின் நமக்காக பாடி வித்தனை முறைதான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை ஆோட கண்டிஷனா ஜீவாத் கண்டிஷனா ரஜஸ்தி சவதி ரஜம் தமச்சம ரஜ்திச்ச மோகமே நான் நிறைய பேருக்கு அதுவே முடியலாபி சத்வம் பவதி ரஜஸையும் ஓவர் பவர் பண்ணி சத்துவம் வருது ரஜச ரீம் மீறி தமசுவரு தமசை ரஜஸ்வரன் இது மாறிண்டே இருக்கும் அதனால நம சேன அன்பமோஹன்ய சத்துவ ரொம்ப அழகாக சொல்லி தந்தோகம் அது புத்தியோட பார்த்த குணம்னா இந்த பிளக்சுவேஷனை போய் ஏன் மதிக்கிறேன் இப்ப வந்து ஆசிரமத்தில் பார்த்தா எனக்கே வந்து பார்க்கிற போது உங்களுக்கு தெரியாது எல்லாரும் வந்து ஆஹா ஆனந்தமா இருக்கு ஆசிரமம் தான் எனக்கு மாத்திரம் தோஷம்தான் தெரியும் அதுக்குமே பொறந்துருங்க நான் என்ன பண்றது நான் எனக்கு தோஷம் தெரியலன்னு வந்து ஆசிரமத்தை எப்படி சரி பண்றது எனக்கு வந்து ஆஹா ஆமாமா நீங்க சொன்ன ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா இருக்க உண்மை எல்லாம் சொல்லலாம் ஆனா பார்க்க ஆரம்பிச்சா நீங்களும் ஒரு ரெண்டு நாள் இருந்தா போறோம் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சுடுவீங்க நீங்களும் முதல்ல வந்த உடனே அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்துட்டு போயிடும் அப்படியே கொஞ்சம் ஒன் டே ஃபுல்லா இருந்துட்டாலும் இதே இப்படி இருக்கு நினைக்க ஆரம்பிக்கும் அதே இப்படி இருக்குன்னு ஆரம்பிச்சோம் அது மாதிரி இங்க பார்த்தா அங்க குப்பை எல்லாம் இருக்கு நல்லபோது சரி பண்ண வேண்டியது எல்லாம் இருக்கு பச்சு கொழாய் ஆனா அது பாட்டுக்கு வந்த உடனே ஸ்டுடியோ மாதிரி வச்சிருக்காங்க என்னப்பா இது என்ன இது என்ன சரி போய் இது கடைசி பைத்தியமே சத்திய பேசு ஆழமான மனசுக்கு உள்ள போக ஆரம்பிச்சோம் கேண்டி கேட்கறது பிரிய கேட்டு பிரம்மன் வந்து இம்ப்ரூவ் ஆனாலும் தர்மம் என்ன பண்றது மனசோட சுவாவம் நீ எவ்வளவு கேள்வி கேட்டாலும் மனசு தான் கேள்வி மனசுல கேள்வி கேட்கறதுக்கு முடிவே இல்லை அதனாலதான் கிருஷ்ண சொன்னார் சம்பிர்த்தாணி ந காங்கதி சம்பிர்த்தானி மனசுல வந்து சத்தம் பிரவிற்த்தி அதிகமானாலும் அதை விரும்புறது இல்லை குறைஞ்சாலும் தமசு ஆனாலும் விரும்புறோமா கிருஷ்ணர் கீதன் என்ன சொல்லி வச்சிருக்கார் அவர் சொல்லுவார் அவருக்கு இந்த மனசோட இருந்து சேர்ந்து பட்டாதானு தெரியும் இப்ப பாருங்க என்ன இந்த சோ அஜ்யானிக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம் ஒரு சந்தேகம் அஜ்ஞானியும் இருக்கு அதை சரி பண்ணணும் இல்லவே இல்லை ஆனா என்னன்னா மனசை அதை பண்ணணும் இந்த பூஜை பண்ணணும் யாத்திரை பண்ணணும் புண்ணியம் பண்ணணும் பண்ணி பண்ணி பண்ணி மனசை சரி பண்ணணும் மனசை சுத்தப்படுத்தி ஆகணும் அதுதான் நீங்க சுத்தப்படுத்துறதுக்கு நினைச்சுடாய் இந்த கிளாஸோட வச்சு போன இந்த டாபிக்ல கடவுளை வந்து படைக்கிறவன ஆக்கி இவன் படைக்கப்பட்டவனாக ஆக்கி கொண்டு படபட படம் பரபரத்து சந்தேகம் தற்கு தௌடபாச்சாரியார் அருண் புரிய வேண்டும் சங்கராச்சாரியார் அருண் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நாளை காலை நாம மணிக்கு இந்த வகுப்பை தொடர்ந்து பார்ப்போம் ஈஸ்வரோ குருமே மூதவி வோமவது வப்தே திணாமூரே நம அயயேனே நன் அனந்தமாண்டயே உபதேசி வெளிவந்த குருவே போற்றீ உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீன் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி arul anbar om om, shanti shanti shanti hari hi swamiki, deviki, sad swamiki, ஓம் ஆகுநாமி